ஸ்ரீகுருபிரோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்முகம் நாம் நம்முடைய தர்மங்கள் பண்ணுறதுக்கான தேசத்தை நாம் பார்த்துன்னு வரோம் அதில் எந்தெந்த தேசத்தில் நம்முடைய கர்மாக்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம் ரிஷிகள் நமக்கு அதன விவரித்து சொல்லியிருக்க நாம் என்ன நினைக்கிறோம்னா ஒரு ரிஷியினுடைய வாக்கியம் கிருஷ்ணசாரோ மிருகோ எத்திர சுபாவேன பிரவர்த்ததே தஸ்மின் தேசே வசந்தர்மஹி சித்ததித் திஜபுங்கவகா அப்படின்னு ஒரு ரிஷி சொல்லியிருக்க இதுக்கு மேலிருந்த வாரியாக என்ன அர்த்தம்னா மான் இயற்கையாக பயம் இல்லாமல் எங்கே தெரிஞ்சின்னு இருக்கோ அங்கே தான் தர்மங்கள்லாம் பண்ணி நாம் சித்தியை அடையணும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் ரிஷிகளுடைய வாக்கியங்களுக்கெல்லாம் அப்படியே அர்த்தம் பார்க்க கூடாது மேலிருந்த வாரியாக அதுக்கு அர்த்த கௌரவம் ரொம்ப ஜாஸ்தி உள்ளர்த்தங்கள் நிறைய இருக்கும் வேதத்தில் ஆகட்டும் ரிஷிகள் சொன்ன ஸ்மிருதிகளில் புராணங்கள்ல ஏன் மகாபரிவாலுடைய உபதேசங்கள்லாம் பார்த்தா கூட அதில் நிறைய அர்த்தம் இருக்குது மேலிருந்த வாரியாக நாம் பார்த்து புரிஞ்சிக்கக்கூடாது உள்ளர்த்தம் நிறைய இருக்கும் அதில் இந்த ரிஷி சொன்ன அதனுடைய அர்த்தம் என்னென்னா மான்கள்லாம் சுவாவமாக எங்கே தெரிஞ்சுகின்றிருக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயம் இல்லாமல் ரொம்ப பயந்த மிருகம் எதுன்னா மான் தான் அந்த மான் பயம் இல்லாமல் ஒரு இடத்துல திரியிறதுன்னா அந்த தேசம்தான் தர்மம் மன்றத்துக்கு அருகமான தேசம் அப்படின்னு அர்த்தம் பயந்து போகிறதுன்னா துஷ்டர்கள் ஜாஸ்தி இருந்தால் தான் என்ன பயந்து ஓட போகிறது இப்போ துஷ்டர்கள் இருக்கக்கூடாது இந்த தேசத்தில் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அப்படி பார்க்கணும் இப்போ இந்த தேசத்தை தான் நாம் பார்த்துன்னு வரோம் அதில் எந்தெந்த தேசத்துலலாம் நாம் நம்முடைய தர்மங்கள்லாம் பண்ணணும்னு சொன்னால் அதே சமயத்தில் எங்கெங்கெல்லாம் பண்ணப்படாதுன்னு நம்முடைய ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா ஏன்னா அது அவசியம் இந்த நாளில் சொல்ல வேண்டிய கட்டாயமாக இருக்குது மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது ஜலாசயே ஓஷரேஷு உபாந்தேருதிரபூமிஷு வனேஷூபவனேஷுயா வசானோ ப்ரமஹ் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் மகாபாரதத்தில் என்ன அர்த்தம்னா ஜலாசய ஏரி குளம் நதிகள் இவைகள்லாம் இருக்கிற இடத்துல வாசம் பண்ணக்கூடாது உபாந்தே ருத்ரபூமிஷு உபாந்தேன்னா அதுக்கு கரையில் நதி கரையில வசிக்கக்கூடாது தள்ளி வாசம் பண்ணணும் நதி ஓடுறதுன்னா ரெண்டு பக்கமும் மேடு கட்டியிருப்பா அதில் வாசம் பண்ணக்கூடாது ருத்ரபூமிஷு அதே போல ருத்ரபூமி அது இருக்கிற இடங்கள்ல வாசம் பண்ணக்கூடாது வனேஷூப வனேஷு வனேஷுன்னா காடுகள் அடர்ந்த காடுகள் உப்பவனம்னா தோப்புகள் இவைகள் எல்லாம் யாரு வீடு கட்டிந்து வாசம் பண்றானோ அவன் பிரம்மஹாபவேது பிரம்மஹத்தி தோஷம் பண்றவனாக ஆறான் அப்படின்னு சொல்லியிருக்கு ஊஷரேஷுன்னா விவசாயம் சாகுபடி பண்ற நிலம் தானியங்கள் போட்டு சாகுபடி பண்ற நிலத்துல வீடு ஒரு தானியத்தை போட்டா நன்னா முளைக்கிற பூமியா இருக்கு அப்படின்னா அங்கே வீடு கட்டப்படாதுன்னு சாஸ்திரம் வீடு கட்டினா பிரம்மஹத்தி தோஷம் வரும் ஏன்னா இது கட்டாயம் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்குது இப்போது ஏன்னா இப்போது நிறையா இந்த அப்பார்ட்மெண்ட்டு சிஸ்டங்கள்லாம் வந்துவிடோம் புதுசு பூசாக ஃப்ளாட்டுகள்லாம் போட்டு வைக்கிற அதாவது விவசாய பூமிகளையே தரிசா பண்ணி அங்கே சதுரடி சதுரடியாக போட்டு வியாபாரம் பண்ணுறதுன்னு வந்திருக்கேன் அங்க வீடு கட்டப்படாதுன்னு சாஸ்திரம் அதனால தான் நம் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தரிசா உள்ள பூமிகள்னு இருக்கும் தானியம் போட்டா விளையாத பூமிகள் அங்கெல்லாம் தான் கிராமத்தை அமைச்சு அக்ரஹாரங்கள் வீதிகள்லாம் தீர்மானம் பண்ணி அங்க வாசம் பண்றதுன்னு நம் முன்னோர்கள் அமைச்சிருந்துருக்கா கிராம சூழல் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்றதோ அவ்வளவும் அங்கே பொருந்தும் மரங்கள் சூழ்ந்திருக்கும் தர்பைகள் ஹோமங்களுக்கு வேண்டிய சமைத்துகள் அங்கு கிடைக்கும் புஷ்பங்கள் கிடைக்கும் ஓடுற நதியோ குளமோ குட்டையோ இருக்கும் ஆரியஜன பூ நிறைய ஜனங்கள் வாசம் பண்ணுவா கிராமங்களில் சாகுபடி பண்ணுற ஜனங்கள் அதாவது தார்மியம் தர்ம வழியில் வாழக்கூடிய ஜனங்கள் கடமைகளை பண்ணக்கூடிய ஜனங்கள் வாசம் பண்ணுவா கிராமங்களில் அவருடைய கடமை என்ன சாகுபடி தானே சாகுபடி பண்ணுற ஜனங்கள் வாசம் பண்ணுறது இவ்வளவும் கிராம சூழலில் பொருந்தும் அதனால தான் நம் முன்னோர்கள்லாம் கிராமங்களில் அக்ரஹாரம்னு வச்சுட்டு அங்கே வாசம் பண்ணிகிட்டு இருந்தார் கிராமங்கள்லாம் பார்த்தா வீதியே தனித்தனியாக இருக்கும் சட்டியார் தெருவுன்னு இருக்கும் அக்ரஹாரம்னு இருக்கும் கல்லறுத்தரு இப்பெல்லாம் பிரித்து கொடுத்துருப்பா ஏன்னா அதிலெல்லாம் நிறைய சூக்மங்கள் இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இதனுடைய பெருமைகள் எல்லாம் பார்த்துட்டு தான் மகாபிரிவாளே பாரத தேசம் பூரா பாத யாத்திரையாக போகிற பொழுது கிராமங்கள் வழியாக தான் போனான் அவருடைய சரித்திரங்கள் பார்த்தா தெரியும் ஒரு ஒத்தடி பாதை வழியாகவே பிரயாணம் பண்ணி ஒரு ஒரு கிராமங்கள்லேயும் போய் அங்கே அக்ரஹாரங்களில் உள்ள தின்னேல தங்கிண்டு பூஜை பண்ணிட்டு மகாபிரிவா வியாசம் பண் வியாச வியாச பூஜை பண்ணின இடங்கள்லாம் பார்த்தா கிராமங்களில் அக்ரஹாரங்களில் தான் இருக்கு ஏன்னா அக்ரஹாரங்கள் தான் வாசம் பண்ணுறதுக்கு அருகமான இடம் அப்படின்னு காண்பிச்சிருக்கா நமக்கு மகாபிரிவா கிராமங்கள்தான் தேசத்தின் முதுகெலும்பு அப்படின்னலாம் கூட பேச்சு வழக்கில் இருக்க நடைமுறையில் இல்லை பேசுகிறோம்லாம் அதுதான் உண்மை கிராமங்களில் தான் வாசம் பண்ணணும் அதுவும் விவசாய நிலத்தை வீட்டு போடப்படாது ஏரி குளங்களை மூடி வீடுகள் கட்டப்படாது ருத்ரபூமி ஸ்மசானங்கள்லாம் பக்கத்தில் இருக்கப்படாது தோப்புகளில் வீடு கட்டப்படாது ஃபார்ம் ஹவுஸ்னு இப்போ எல்லாம் கட்டுறோம் போனால் பொழுதுபோக்காக தங்கிறதுக்குன்னு தோப்புகளில் வீடு கட்டப்படாது ஏன் என்ன காரணம் அப்படின்னா மகாபாரதத்தில் சொல்கிற பொழுது துஷ்ட சக்திகள் கொண்ட தேவதைகள்னு இருக்கா ராட்சஸால் அசுரால் பிசாச்சர்கள் பூதங்கள் பிரேதங்கள்ன்னு அஞ்சா பிரிச்சு கொடுத்துருக்கான அசுரால் ராட்சசால் பிசாச்சர்கள் பூதங்கள் பிரேதங்கள்னு அஞ்சு ஒவ்வொருகளும் ஒவ்வொரு இடங்கள்ல வாசம் பண்றான் அசுரால் எங்க வாசம் பண்றா அப்படின்னா ஜனங்களோட ஜனங்களா அசுரர்கள் இருப்பா வீடுகளில் நம்ம ஒவ்வொரு வீடுகள்லேயும் அசுரர்கள் இருப்பேன் அதுக்கு அதனால மணி அடிக்கிறது ஆற்றுல பூஜை பண்ணுறபொழுது மணி அடிக்கிறது அம்மிக்கல் சத்தம் ஆட்டுக்கல் சத்தம் இவைகள்லாம் இருந்தால் அசுரருடைய சக்தி வேலை செய்யாது ஓடி போயிடும் அதுதான் ஆற்றுல மணி அடிக்கிறது இதெல்லாம் வச்சுருக்கேன் ஆசுர சக்தி போறதுக்காக அவ ஜனங்களோட ஜனங்களா அசுரர்கள் வாசம் பண்ணுவா இராட்சசர்கள்லாம் எங்க வாசம் பண்ணுவான்னா காடுகள்லேயும் தோப்புகள்லேயும் வாசம் பண்ணுவா பூதங்கள்லாம் எங்க வாசம் பண்ணுவான்னா யாராவது காலமாயிட்டா அவருடைய சரீரத்தை நாம எடுத்துன்னு போற வழிகளில் வாசம் பண்ணுவா கிராமங்களில் அதுக்குன்னு ஒரு வழி வச்சிருப்பா அந்த வழியில் தான் யாராவது காலமாகிட்டா சரீரங்கள்லாம் எடுத்துன்னு போகிறதுன்னு வச்சுப்பா அந்த வழியில தான் அவெல்லாம் வாசம் பண்ணுறாள் அதேனால தான் நாம் சரீரம் எடுத்துன்னு போகிற பொழுது வழியில மூணு இடத்துல வச்சு பலியெல்லாம் போடுவாள் பச்சிவாசிப்பியகா பூத்தேபியகா பலிந்த பலிந்ததாமின் வழியில் வாசம் பண்ணக்கூடிய பூதங்களுக்காக நான் இந்த பலி போடுறேன்னு போடுறது அப்படியே வாசம் பண்ணுவாள் பிரேதங்கள்லாம் ருத்ரபூமி பாழடைஞ்ச கட்டடங்கள் ரொம்ப வருஷங்கள் இந்த கவாசு பண்ணாமல் அதாவது கிளைகள்லாம் வெட்டப்படாத மரங்கள் கைவிடப்பட்ட இடங்கள் அங்கெல்லாம் தான் பிரேத்தங்கள் வாசம் பண்ணுவாள் பிசாச்சர்கள் அவ எங்கே வாசம் பண்ணுவான்னா வீதிகள்லே வாசம் பண்ணுவார் அதனால தான் ராத்திரி வேலையிலையோ மத்தியானம் பகல்லையோ வீதியில் நடக்கப்படாது அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறோம் தனியாக நடந்து போகப்படாது விஷாச்சாரிகளுடைய பாதம் ஏற்படும் அப்படியெல்லாம் நமக்கு அதையினால்தான் சாகுபடி பண்ணுற பூமியில் ஏரி குளங்களில் ருத்ரபூமியில் காடுகளில் தோப்புல இதெல்லாம் யார் வீடு கட்டி வாழறானோ அவன் பிரம்மஹத்தி தோஷம் பண்ணுறவனாக ஆறான் அப்படின்னு மகாபாரதம் நமக்கு காட்டுறது மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்த்தான்